ஹதீஸ் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு வைத்தால் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் நாட்களில் நோன்பு வைப்பீராக என்று நபி சல்லம் அலி அல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஆறு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்